வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி இரண்டாவது செய்தி சேவை மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி கொரோனா வைரஸ் காய்ச்சல் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் விதமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கொடைக்கானல் மலைப்பகுதியில் அனுமதிக்கக் கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது காட்சின் மூலமாகவும் கொரோனா பரவலாம் கொரோனா வைரஸ் தரையில் பல நாட்கள் வரையிலும் காட்சியில் பல மணி நேரமும் உயிருடன் இருக்கும் என்ற பகிர் தகவல் ஆய்வில் தெரியவந்துள்ளது கொரோனா வைரஸ் தாக்கத்தால் நாகை மாவட்டத்தில் வெள்ளரிக்காய் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது கொரோனா வைரஸ் அறிகுறி உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு அருகில் யாருக்கோ இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுரை மத்திய சுகாதாரத்துறை மூலம் வழங்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர எல்லைக்குள் கனரக வாகனங்கள் நுழைவதை தவிர்க்கும் பொருட்டு எண்ணூர் துறைமுகத்தில் தொடங்கி பூஞ்சேரி சந்திப்பு வரை நூற்று முப்பத்தி நீளத்தில் சென்னை எல்லைச்சாலை அமைய உள்ளதாக சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்துள்ளார் பத்துக்கும் மேற்பட்டோர் பணிபுரியும் வணிக வளாகங்களையும் மூட கடலூர் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் கோலாலம்பூரில் சிக்கி தவித்த பதி தமிழக மாணவர்கள் நூற்று பேர் விமானம் மூலம் இந்தியா அழைத்து வரப்பட்டனர் டெல்லி ஷாகின் பாக் பகுதியில் குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தொடர்பாக தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் மாவட்ட நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளது கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒரு மீட்டர் இடைவெளியில் பக்தர்கள் அமர வைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்படுகிறது அத்தியாவசியமாக தேவைப்படுபவர்களைத் தவிர மற்ற அரசு ஊழியர்கள் அனைவரும் வீடுகளில் இருந்தபடியே பணியாற்றலாம் என உத்தராகண்ட் அரசு அறிவித்துள்ளது அனைத்து அரசு அலுவலகங்களையும் ஒரு வாரத்திற்கு மூட வேண்டும் என டெல்லி அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீனாவின் உஹான் நகரில் தோன்றி உலகம் முழுவதும் 155க்கும் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் கொரோனா வைரஸ் பாதிப்பு பரவியுள்ளது இதனால் உலக அளவில் பலி எண்ணிக்கை எட்டாயிரத்திற்கும் கூடுதலாக சென்றுள்ளது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதை நிறுத்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அரசுக்கு சொந்தமாக எஸ்பிஐ மற்றும் இந்தியன் வங்கி ஏடிஎம்களில் ரூபாய் ஐநூறு மற்றும் ரூபாய் இருநூறு நோட்டுகளுக்கு மறுசீரமைத்து வருவதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார் கரோனா வைரஸ் தோற்றம் குறித்து பல்வேறு குழப்பமான கருத்துக்கள் உள்ள வரும் நிலையில் இது ஆய்வகத்தில் உருவாக்கப்படவில்லை பலரும் சொல்வது போல இது மனிதன் உருவாக்கியது அல்ல என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகள் மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு நிதியுதவி செய்ய உலக வங்கி மேலும் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளேன் என்று அமெரிக்க அதிபர் கூறியுள்ளார் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அளித்துள்ள தகவலை வெளியிடப்போவதாக அவர் அறிவித்துள்ளார் தங்கள் வங்கி சேவை தற்போது தொடங்கிவிட்டதாக எஸ் வங்கியின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா எதிரொலி காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் மூன்றாவது நாளாக தொடர்ந்து சரிவை கண்டுள்ளது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஆயிரத்து புள்ளிகள் சரிந்து இருபத்தி எட்டாயிரத்து வர்த்தகமானது கரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக ஏற்படும் பொருளாதார பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு ஆலோசனைகள் நடத்தி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஜூன் மாதத்தில் விளையாட திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் முன்னாள் பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பங்கரை பங்களாதேஷின் டெஸ்ட் பேட்டிங் ஆலோசகராக அழைத்துள்ளது கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க உலக சுகாதார அமைப்பு பிர வைத்து விழிப்புணர்வை செய்து வருகிறது தற்போது முன்னாள் பிரபல கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கரை வைத்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளது கரோனா வைரஸ் அச்சம் காரணமாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு தாயகம் திரும்பிய தென்னாப்பிரிக்க வீரர்கள் அனைவரையும் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தி மருத்துவ கண்காணிப்பில் வைக்க அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளது கொரோனா அச்சுறுத்தலுக்கு இடையே இந்தியாவின் சர்வதேச வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி இந்தாலியிலிருந்து மீண்டும் சென்னைக்கு வந்துள்ளார் விஜயின் அறுபத்தி ஐந்தாவது படத்தை நான் இயக்கவில்லை என்று இயக்குனர் அஜய் ஞானமுக்கு விளக்கம் அளித்துள்ளார் மாஃபியா படத்தை அடுத்து நடிகர் அருண் விஜய் நடிக்கும் படம் ஜிந்தாபாத் இந்த படத்தை குற்றம் இருபத்தி மூன்று படத்தை இயக்கிய அறிவழகன் இந்த படத்தின் படப்பிடிப்பு டில்லி ஆக்ரா போன்ற இடங்களில் வேகமாக நடந்து முடிந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஆங்கில பத்திரிகை ஒன்று நடத்திய மிகவும் விரும்பத்தக்க பெண்கள் பட்டியலில் சமந்தா முதலிடம் பிடித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்